ஒருவர் கூறுவதுதான் உடனே அவர் ஆசை கொள்வார் மேலும் ஆசை கொள்வார் நீ ஆசை கொண்டாயா என்று அல்லாஹ் அவரிடம் கேட்பான் ஆம் என்பார் உடனே அல்லாஹ் அவரிடம் நிச்சயமாக நீ நினைத்தது உனக்குண்டு மேலும் அத்துடன் அது போன்றதும் உண்டு என்று கூறுவான் என நபி செல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று எட்டு இரண்டு